प्रपन्न पारिजाताय कृष्णाय संगं त्यक्त्वा பிாத்தய தோற்றவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமதி கமாணம் தியானவியே பாத்தமிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்குதுல உபதேசங்களை இங்கே தொடங்கியிருக்கிறார் அர்ஜுனன் சந்நியாசம் தியாகம் என்ற இரண்டு சொற்களுடைய உள்ளார்ந்த பொருளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேள்வி கேட்டான் பகவான் சொன்னார் பேர் காமிய கர்மத்தை சந்நியாசம் பண்ணுறத சந்நியாசம்னு சொல்லுகிறார்கள் கர்மத்தை எல்லாம் பண்ணி கொண்டு கர்ம தியாகம் பண்ணுறத தியாகம்னு சொல்லுகிறார்கள் மற்றொரு குரூப்பு எப்படி இருந்தாலும் கர்மம் தோஷமுடையது அதனால கர்மத்தை டோட்டலாகவே விடுறதுதான் நல்லது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இன்னொரு சாரார் யக்ஞதான தபஸை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி நாலாவது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார் அர்ஜுனா தியாகம் மூன்று விதமாக இருக்குது அதை நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னார் யக்ஞதான தபஸை விடவே கூடாது பண்ணித்தான் ஆகணும் அந்த யக்ஞதான தபஸு சித்தசுத்தியை கொடுக்கும் மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கெல்லாம் சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியது ஆகவே அதை விடக்கூடாது அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும் ஏதான்யப்பி தூ அந்த யக்ஞதான தபஸு அதுதான் நித்திய நேமித்திய வரக்கூடியது ஆக இந்த கர்மங்களை சங்கம் தியவா கர்மானி பலானிச்ச சங்கம் தக்துவா கர்மம் பண்ணுற போதும் இதை நாம் பண்ணுறேன் நாம் பண்ணுறேங்கிற அபிமானம் இல்லாமல் பண்ணுறதுன்னா இது பகவான் எனக்கு கட்டளை இது எனக்காக பண்ணுறது இல்லை சமூகத்துக்காக நல்ல காரியத்துக்காக பண்ணுறது எல்லாரும் பொறுப்பாக செய்ய வேண்டியது எல்லோருடைய க்ஷேமத்துக்காகவும் தான் வேதங்களில் கர்மங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்குங்கிற எண்ணத்தோட சுயநலம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பலங்களையும் அதாவது கர்மத்தையும் பலனையும் தியாகம் பண்ணிவிட்டு பலனை தியாகம் பண்ணுறதுங்கிறது எனக்கு சொர்க்காதி விஷய சுக பலன் வேண்டாங்கிறது கர்மத்தில் தியாகம் சங்கத்யாகங்கிறது படபடப்பு இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் பொறுப்புணர்ச்சியோடு செய்கிறது அப்படி சங்கம் தியவா கர்த்தவியானி ஏதானி கர்மானி கர்த்தவியானி ஏதானியவ கர்மாணி இந்த கர்மங்களை மாத்திர செஞ்சுட்டால் போகும் அப்படி பண்ணினா அது சித்தசுத்தியை கொடுக்கும் ஆஹா ஏதபிட்டு திரு கர்மாணி சங்கம் தியா ஃபலானி செ கர்த்தவியான மே பார்த்த ஏதா கர்மாணி அவசியம் கர்த்தவியானி இந்த கர்மங்களை செய்துதான் ஆகணும் செய்கிற போது கர்மத்திலையும் ஃபலன்லையும் சங்கம் தியா கர்மத்திலையும் கர்ம பலன்லையும் படபடப்பில்லாமல் லௌகிக பலன் வேண்டான் எனக்கு சித்த சுத்தி தான் வேணுங்கிற எண்ணத்தோடு செய்யணும் அப்படி பண்ணினாத்தான் அது பாவனானி இதுக்கு முதல் சொல்ல ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா யஜ்யமும் தானமும் தபஸும் சித்த சுத்தியை கொடுக்கும்னு சொன்னார் அப்படி பண்ணினா தான் சித்த சுத்தியை கொடுக்கும்னு அர்த்தம் இது வந்து என்னுடைய நிச்சித்தம் மதம் உத்தமம் மதம் என்னுடைய மேலான கருத்து உறுதியான கருத்து அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட ஆனால் அவர் சங்கல்பம் பிரதிக்ய பண்ணியிருக்கிறது மூணு வகையான தியாகத்தை சொல்றேன்னு அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இனிமே தான் தாமசத்தியாகம் ராஜசத்தியாகம் சாத்விக தியாகத்தை பற்றி இனிமே வரக்கூடிய மூணு ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார் அதை நாளைக்கு படிக்கலாம் ஏதான் அபி து கர்மாணி சங்கம் தியக்வா பலிச்ச கர்த்தவியான மதமுத்தமம்